ஒன்று அவனை என்பர்களிடம்பையார்ந்தார்கள்த்தரவு இல்லாத அவனை காவலில் வைத்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பி கல்லறிய என்றார் அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடி அவனை பாளையத்திற்கு புறம்பி கொண்டு போய் கல்லறிந்தார்கள் அவன் செத்தான் இது இசரேல் புத்திர ஒருவன் செய்த தவறின் நிமித்தம் அவனும் காணானுக்குள் போகாமல் வனாந்திரத்தில் செத்தான் அதுக்கு காரணம் என்ன ஆயிரக்கணக்கானவர் செத்தாங்க இப்ப நம்ம அந்த சப்ஜெக்ட் போக முடியாது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவ்வளவு ஒரு இவன் பர்டிகுலராக இவனை பிடிச்சி வச்சு ஒரு ஒரு ஜெயில் மாதிரி போட்டு அவனை வச்சுட்டு கத்த விசாரிச்சாங்க இவன் என்ன செய்தான் ஓய்வு நாளில் என்ன செஞ்சிட்டா பிறகு பொறிக்கிட்டான் ஓய்வு நாள் என்பது ஒரு பரிசுத்தமான நாள் அதில் ஓய்ந்திருக்கும் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கட்ளையிட்டார் நானூறு வருடம் ஓய்வில்லாமல் அடிமைகளாக இருந்த ஜனங்களை வாரத்தில் ஒரு நாள் ஓய்ந்திருக்கும் முடியாத கத்தர் ஏற்பாடு செய்து அவர்களை வைத்திருந்தா அந்த ஓய்வு நாளை அவங்களுக்கு பரிசுத்தமாக்க முடியலை ஒன்று ஓய்வு நாளுக்கு முன்னால் விறகு பொறுக்கி வைக்கணும் இல்லை ஓய்வு நாள்னு சும்மா இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யணும் விறகு பொறுக்கி கொள்ளணும் நம்முடையவர்கள் இன்னைக்கு நம்முடைய இந்த ஓய்வு நாள் நமக்கு இப்பொழுது நம்ம இந்த சண்டே தான் ஓய்வு நாள்னு வச்சுக்கிறோம் இந்த ஓய்வு நாளை நம்ம எப்படி ஆசிரிக்கிறோம் நீ பரிசுத்த நாளாய் ஆசிரிக்க வேண்டும் ஓய்வு நாளை நீ சரியா ஆசரிக்கலா ஜீவியத்தில் நீ நஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் நியாயத்திற்பை சந்திக்க வேண்டியிருக்கும் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதிமூன்று பதினான்கு ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதிமூன்று பதினான்கு என் பரிசுத்தாளாக ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வடிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது க கர்த்தரில் மன இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய இந்த சண்டே வந்து நீங்க ப்ரோக்ராம் வைக்க கூடாது அக்கா வீட்டுக்கு போறேன் மாமா வீட்டுக்கு போறேன் அண்ணன் வீட்டுக்கு போறேன் தாத்தா வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் அன்னைக்கு தான் நான் துணி வைக்கணும் அன்னைக்கு தான் நான் வந்து வெயிட்டு வேலை எல்லாம் பார்க்கணும் நீங்க டெய்லி அந்த வேலையில செஞ்சுக்கிட்டே வரணும் அந்த ஓய்வு நாளில் நீ கத்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கணும் கத்தருடைய காரியங்களை நீ பயன்படுத்தணும் அந்த வசனம் சொல்லுது பாருங்க உனக்கு ஓய்வு நாள் ஒரு நாள் முழுவதும் சண்டே ஊர் சுத்துறத பிக்னிக் போறத நீ உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது அன்னைக்கு முழுவதும் யாருக்கு இஷ்டமானதை செய்யணும் யாருக்கு இஷ்டமானது செய்யணும் தேவனுக்கு இஷ்டமானது என்ன காலையில ஆராதனைக்கு வெளி ஊழியா இருந்தாங்க முழங்கால் சபா இருந்தா இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருந்தா பவனிகள் இருந்தா அதுல போய் பங்கெடுப்பது இது ஓன் இஷ்டத்துக்கு எதையுமே செய்யக்கூடாதுக்கு தான் ஏழு ஆறு நாளும் சுத்திட்டு வரையாது இந்த ஒரு நாள் நீ அப்படி எண்ணினால் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து மனமகிழ்ச்சி நாள் என்று நீ எண்ணினால் உன்னை இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன் கிடைக்கும் பரலோகராஜ்யமும் கிடைக்கும் ஏகபர நன்மைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் இதை விட்டுட்டு ஓய்வு நீ இஷ்டத்துக்கு போனீன்னா உன்னுடைய நீ கஷ்டப்படுவேன் ஒரு சிலரு இதை சொல்லிட்டா ஓய்வு எப்பண்டா முடியுங்கிறது உபாசம் முடிக்கிறேன் அதே மாதிரி இருக்க கூடாது எட்டாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு ஓய்வு நாள் எப்பொழுது முடியும் என்று காத்துக்கொண்டிருக்கிறாயாஸ் எட்டு ஆறு உம் மாதப்பிறப்பியத்தின் படைசால்களை திறக்கத்தக்கதாக பண்ட சாலைகளை திறக்கத்தக்கதாக நாங்கள் தானியத்தின் பண்ட சால்களை திறக்கத்தக்கதாக சொல்லுகிறவர்களே இதை எப்ப முடியும் சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்குமே இஸ்ரேல் ஜனங்கள் ஓய்வு நாளை ரொம்ப கனம் பண்ணுவாங்க நீங்கள் இஸ்ரேலின் யுத்தங்கிற சரித்திர ஹிஸ்ட்ரி புக்கை வாங்கி படிச்சு பாருங்கள் இஸ்ரேலின் யுத்தம் அவங்க குறுகிய காலங்களில் சுதந்திரம் பெற்றார்கள் சுதந்திரம் பெற்று அந்த தனி நாடா பிரகடனைப்படுத்தினா உடனே அரபில் வந்து இப்போமே இவங்களை அழிச்சிடணும் இவனை வளர விட்டுறக்கூடாண்டுட்டு முதல் யுத்தம் செஞ்சாங்க அதுலேயும் இவங்க ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாவது யுத்தம் பண்ணாங்க அதுலேயும் இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்க அப்போ அவனுக்கு புரிஞ்சுது இவங்களோட போரிட்டு ஜெயிக்க முடியாது கண்ணிங்காக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் மூணாவது யுத்தத்தை படிச்சு பாருங்க படிச்சுக்கிங்களா அடுத்த யுத்தத்தை ஓய்வு நாளில் எப்படி இருக்கும் இவனுக்கு ஓய்வு வேற அவனுக்கு ஓய்வு வேற நம்ம ஓய்வு நாள் சரியில்லை அவனை எப்படியோ தட்டிடணுன்னு ஓய்வு யுத்தத்தை தொடங்கினார்கள் வால் டிக்ளர் பண்ணாங்க எல்லா முஸ்லீம் கண்ட்ரிஸும் சேர்ந்து இவங்களுக்கு ஒன்றும் ஓடலை வசங்கட்டத்தனமாக சீக்கிட்டோம் ட்வெண்ட்டி ஃபோர் என்ன செஞ்சாங்கணும் அடி 24 ஃபோர் ஹவர்ஸ் அடிவாங்கன்னா சுத்தமாக இஸ்ரேல் இருக்கிறதே குட்டிநாடு ஒன்றுமில்லாமல் போயிடும் குட்டிச்சோராயிரம் அழிஞ்சே போயிடும் அவ எல்லாம் அவங்க ஆண்டவரே ஓய்வு நாளை கணம் பண்ணுறோம் ஆனால் இப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு நாங்கள் வந்துட்டோமே சுவாமி என்ன பண்ணுறதுன்னு ஆனால் கத்திர என்ன தெரியுமா இவங்க அவ்வளோ வெறும் அந்த ஓய்வு நாளில் பட்டயத்தை தூக்காமல் ஃப்ளைட்டை எடுக்காமல் அப்படியே தடுமாறி அப்படியே தேவனை நோக்கி பார்த்த போகுது ஆப்போசிட் டீமில் உள்ள ஃப்ளைட்டை எடுத்தால் ஃப்ளைட்டு ஒர்க் பண்ணலை படிச்சுக்கிங்களா படிச்சுக்கிங்களா கதை இல்லை சம்பவம் ஹிஸ்ட்ரி டேங்கரை ஸ்டார்ட் பண்ணாங்க பீரங்கிகளை பீரங்கிகளை ஏங்கலை இப்படியே கத்திரி இருபத்தி மணி நேரம் போக்கு கட்டினார் இருந்தார் இவன் அதை பண்ணா இதை பண்ணா அங்கே இருந்து என்னெல்லாமோ முயற்சி எடுத்தாங்க டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கத்தரை பைத்தியமாக்கினார் இருபத்தி மணி நேரம் முடிஞ்சது ஸ்டார்ட் பண்ணா இவன் கொஞ்ச நேரத்தில் அடிச்சு தூள் தூளாக்கிட்டாங்க வின் நீ நீ நீ படிச்சுங்க புக் கனப்படுத்த கூடாதுக்கு எங்கேயுமே என்ன நம்மளுக்கும் பெயர் சொல்லல அப்படின்னா எல்லாருக்கும் ஜெயத்தை எடுத்துக்கலாம் இவனை என்ன ஆகும் இவன் என்ன பையனா இஸ்ரேவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுபூரிக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் அவனை கொண்டு வந்து விட்டாச்சு அவனுக்கு செய்ய வேண்டியது என்னென்னு இப்போ தெரில ஜெபிச்சாங்க கத்தரை சொன்னார் அவனை பாளையத்துக்குப் புறமே கொண்டு போய் என்ன செய் கல்லறினா அப்போ சண்டை சீரீஸுக்கு வர விசுவா வராத விசுவாஜிலாம் கலத்தி கிழிஞ்சால் நம்ம விசுவாஜி பாதிவார் இன்னைக்கு செத்து போயிருக்கணுமே அப்படிதானே அது ஒரு பொல்லாத ஆவி உனைய ஆராதனைக்கு வரவிடாமல் தடுத்து எங்கேயோ கொண்டு போய் சொருவிடு வியாதியஸ்தர்கள் நான் சொல்லலை சபைகூடுதலை விட்டுவிடுகிறவன் விட்டுவிடுகிறவன் சபிக்கப்பட்டான் பட்டக்கூடாது ஒரு நாளைக்கு நான் ஒரு சண்டே சர்வீஸுக்காக ஃப்ளைட்டில் போகிற விசுவாசிகள் இருக்காங்க அவ்வளவு தூரம் ஃப்ளைட்டில் போகிறாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் காரில் போகிறாங்க அப்படிலாம் போய் ஆராதிக்கிற முடியாத அவங்க போகிறாங்க எத்தியோப்பிய மந்திரி எத்தியோப்பியாவிலிருந்து எங்க வந்தான் எருசிலேமுக்கு ஆராதிக்க வந்தான் ஆனா இப்ப நம்ம ஆளுங்க நாசரியத்தில் அங்கிருந்து அகப்ப குளத்துல இருந்து வர்றது ரொம்ப தூரமா இருக்கு அதனால பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டேன் அரே பரலோகம் வந்து ஃபார் அவே பாதாளம் வந்து நீ உட்கார்ந்து இருக்க இடத்துக்குள்ளே கீழே போயிடலாம் பரலோகம் வந்து கோடிக்கணக்கான மயிலுக்கு அப்பாற்பட்டது பாதாளம் எங்க இருக்கு நீ உட்காந்துருக்க இடத்தை விளந்துட்டாரில்ல நேர கோராங்கு தாத்தா நம்பிராமலாம் எங்கே போயிட்டாங்க நேரடியாக பாதாள மறு ஆராதிக்கிறதுக்கு உனக்கு தூரம் அதிகமாக இருக்குது ஆனால் படிக்கிறதுக்கு நீ ஃபாரின் போகிற வேலைக்கு ஃபாரின் போகிற ஆனால் வருஷிப்புக்கு மட்டும் எங்கே வர முடியல கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸும் உன்னால் நினைச்சு முடியல வர முடியல அப்படி தரேன் போறீங்களா எல்லா தூரமாக போகிறாங்களா ஓய்வு நாளை ஆசரிக்காத அந்த மனிதன் அவன் காணானே காணவில்லை அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப நாம் கவனமாக இருக்க வேண்டும்